وان اشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا فقد كمل الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنْ تَرْضَى عَنْكَ الْيَهُودُ وَلَا النَّصَارَى حَتَّى تَتَّبِعَ عَمَلَهُمْ قُلْ إِنَّ هُدَى اللَّهِ وَالْهُدَى وَلَيَنْتَهِيَنَّ تَبَعَاهُمْ عَنْ بَعْدِ الَّذِي جَاءَكَ مِنَ الْعِلْمِ مَا لَكَ مِنَ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِقَامَةُ حَدٍّ فِي الْأَرْضِ خَيْرٌ لِأَهْلِهَا مِنْ أَنْ يُمَرُّوا 40 لَيْلَةً ரபானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பகல் வேலைகளை அவனுக்கு விருப்பமான நோன்புகளை கொண்டும் அதனுடைய இரவு காலங்களை அவனுக்கு விருப்பமான வணக்கங்கள் இபாதத்துகளை கொண்டு ஹயா தாக்கக்கூடிய நல்லொரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நம்மவர்களுக்கு தந்ததற்காக நாம் அல்லாஹிற்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய அமல்களில் இபாதத்தை வணக்கங்களில் நாம் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் அதிகம் அதிகமாக அவைகளில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ விரும்புவதை போன்று நாம் பாவங்களே செய்து விடக்கூடாது குற்றங்களை தவறுகளே செய்து விடக்கூடாது அதே பாவங்களில் இருந்த நிலையில் நாம் மரணித்து நாம் மரணிப்பதற்கு முன்னால் நல்லவர்களாக மாற வேண்டும் நம்முடைய நம்முடைய முக்கியமான விரோதி தான் சேத்தான் ஏனென்றால் அவன் அல்லாவிடத்துல சவால் விட்டு வந்திருக்கின்றான் யார்தான் என்னை வலி கெடுத்ததின் மீது சத்தியமாக கால பபிமா தனி لا أقعدن لهم صراطك المستقيم ثم لا آتينهم من بين أيدهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم يا الله أني وليكو ردد ذنبير شتية ماهة ونهو رأي نللي عديد ياركلينا وليكو ردد كونده يربي آخر خلق موننالوم بيننالوم ولدالوم اددالوم ونده آخر خلقنا وليكو ردد كونده يربي عند الله ودد شوال بدد ونده من அதனால தன்னபி அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய இரத்தங்கள் ஓடக்கூடிய இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடி அவன் நம்மை வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்குகின்றான் நம்மை சீராக்குவதற்கு சீரான வழியில் கொண்டு வருவதற்கு அல்லா ஒரு புறத்தில் நபிமார்களையும் நல்லவர்களையும் அனுப்பி அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்மை ஒளி வேண்டும் எந்த அளவுக்கு ஆதமாலே சலாம் சுவர்க்கிற இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பார்த்து அல்லா சொன்னான் அல்லா அவதிப்படவும் செய்ய மாட்டீங்க சந்தோஷமா இன்பமா இருந்து கொண்டீரீங்க என்று அல்லாஹுடைய கட்டளைக்கு புறம்பான முறையில் இந்த நீங்கள் கணியை சாப்பிட்டீர்கள் என்றால் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் என்று அவர்களை வழிகடுத்து அவர்கள் இரண்டு பேர்களையும் வெளியாக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் மீதான பெரியார்களே கணவாங்கலேஷ் அகோர்களே அந்த புலீஸ் என்று சொல்லக்கூடிய ஷேதான் நம்முடைய அந்தரங்க விரோதி என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எல்லா காலத்திலேயும் இன்னும் ஒரு விரோதியை அல்லாஹு படைத்திருக்கின்றான் அதுதான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த யூதர்கள் நமக்கு விரோதி நபிமார்களுக்கு விரோதி அதர சுலைமான் அலேஹு வசலாம் அவர்களையும் குறை சொன்னார்கள் முகமது அல்லாஹு வசல்லாம் அவர்களையும் குறை சொன்னார்கள் வர் நம்பிக்கைக்குரியவர் சொல்லி வழிபடக்கூடியவர் வழிபடுவார்கள் நம்பிக்கைக்குரியவர் உலகத்தில் அல்லாஹால் அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு எட்டி வைத்தானோ அதே முறைப்படி மாற்றமும் இல்லாமல் அந்த நபிமார்களுக்கு வந்து எத்தி வைத்தவர் அதற்கு பிறகு அரேக சலாத்து சலாம் அவர்களையும் இந்த யூதர்கள் விடல்ல அல்லா கூட குறை சொன்னார்கள் அல்லா குரான் நீங்க வாரி வழங்கி நல்ல முறையில செலவு செய்ய வரும்போது அதனால் நீங்க சம்பாதித்தது உங்களோட உலகத்திற்கு வரும்போது வெறுங்கையோட வந்தீங்க எதையுமே வரல நான் தந்ததிலிருந்து நீங்க தெலவு செய்கின்ற சொல்லவே இலையில அந்த யூதர்கள் சொன்னார்கள் லக்கத் ஸமீஅ الله கவுல் அல்லதீன காலூ இ நான்தான் செல்வந்தர்கள் நம்மிடத்தில் அல்லா கேட்கின்றான் என்று கூறக்கூடிய அளவுல அல்லாஹுக்கு கூட குறை சொன்னவர்கள் யூதர்கள் நபிவர்கள்ட வந்து கேட்டாங்க யார சூழல்லா உங்களுக்கு வகைய கொண்டு வருவது யார் நல்ல செழிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவது யார் நபித் சொன்னார்கள் யூதர்கள் அந்த ஜிப்ரீல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஜிப்ரில் தான் அதாப கொண்டு வந்தாரு ஜிப்ரில் தான் வேதனையை கொண்டு வரக்கூடியவர் ஜிப்ரில் தான் எச்சரிக்கையை கொண்டு வரக்கூடியவர் மீக்காயில் நான் பரவாயில்ல ஜிப்ரீல எங்களால ஏற்றுக்கொள்ளலாம் الله فضيل سنان من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين யார் அல்லாஹிற்கும் அவருடைய ரசூர்மார்களுக்கும் அவருடைய மனத்மார்களுக்கும் விசேஷமாக இருக்கும் மீக்காயிருக்கும் எவர்கள் விரோதிகளோ அவர்கள் அல்லாஹுடைய விரோதிகள் உலகத்தில் உள்ள அல்லாவுடைய விரோதிகளுடைய பயங்கரமான விரோதிகள் யூதர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியுடைய ஆசை என்ன இஸ்லாமியர்களை வழிகடுத்துறும் அவர்களை முருத்த தாக்கிறோனும் அவர்கள் நம்மை பின்பற்றக்கூடியவர்களாக மாறோனும் அந்த வேதவாசிகளில் அதிகமானவர்களுடைய விருப்பம் நீங்க ஈமார் கொண்டதற்கு பின்னால உங்களை முருத்த தாக்கிறோனும் மதம் மாற்றிறோனும் அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்ன சொல்லுவாங்க முஸ்லிம்கள் நுழையவே முடியாது என்று கூறக்கூடிய அளவு முஸ்லிம்கள் மீது பலி சுமத்திக் கொண்டே இருந்தார்கள் மேலான பெரியார்களைய கணவான் கணேஷர்களே அழகி சலாத்துலாம் அவர்களை கொண்டது யூதர்கள் அவர்களை கொலை செய்தது யூதர்கள் ஒரே நாளில எழுபது நபிமார்களை கொண்டு குவித்தார்கள் யூதர்கள் அந்த வேலையில சில நல்லதியார்கள் எழுப்பி சொன்னார்கள் இந்த நபிமார்கள் பாவம் உவர்கள் உங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கல்ல இவங்க செய்திருந்த அல்லாஹ் தூதுத்துவத்திற்கு கூலிய உங்கள்ட பணத்தை கேட்கல உங்கள்ட்ட கூலிய கேட்கல்ல ومدى الشلبة كيكالا أمر غلي صلوار قال لا أسألكم عليه مالا لا أسألكم عليه أجرا إن أجري إلا على الله வேலைக்குழுச்சாரத்தை செய்யக்கூடிய இந்த நபிமார்களை ஏன் கொள்றீங்கன்னு சொல்லி ஒரு நூத்தி அல்லது நூத்தி ஐம்பது நல்லடியார்கள் எழுந்து கேட்டாங்க அதே நாளில அந்த நூத்தி பேர்களையும் கொன்று குவித்தார்கள் யூதர்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சே கருமான ஒரு சூழியக்காரன் சூரிய செஞிருக்கிறாரே சூழியத்தை வச்சு தான் அவர் ஆச்சிய செய்தாரிமான் நீங்க நினைக்கிற மாதிரி வேலியை செஞ்சுமான் செய்யக்கூடியவர் சில சந்தர்ப்பத்தில் சர்வசாதாரணால் மாப்பிடுங்க அது சரிவரல அவரை வாழ விடக் கூடாது அதற்கு சூனியம் எடுத்திருக்க அல்லா கூறுகின்றான் சுலைமான் இந்த சூனிய வேலையை செஞ்சு அதர சுலைமான் அழகு சலாத்து சலாம் காப்பிறார்கள் இந்த படித்து கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய நேரம் மரணிப்பதற்கு ஒரு கிழமைக்கு முன்னால அதனை தாயிஷா சொல்றாங்க ஆயிஷா என்னுடைய இந்த மரணத்திற்குரிய முக்கியமான காரணம் ஏழுல நான் ஹைபருக்கு போய் வரக்கூடிய வேலையில ஒரு பெண்மணி என நஞ்சை கலந்தேன் அவர்களுக்கு சூனியம் செய்தது அதே யூதர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனுக்கு மூணு கொடுத்து என்ன செய்தாங்க நபி அவர்களுக்கு சூனியம் செய்ய வைத்தார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அண்ழந்தை எல்லாம் போய்கொண்டே இருக்குது நீங்க சந்ததியற்றவர் என்று சொல்லக்கூடியவன் சொன்னான் அல்லாஹ் குரானுடைய ஆயத்திற்கு சொன்னான் முகமது உங்களை அந்த பெரிய சோரை நபியின் மீது தள்ளிவிட்டு நபியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அல்ல அறிவிச்சாங்க இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய விரோதிகள் தான் கூறுகின்றான் பொருந்திக்கொள்ளவே மாட்டாங்க அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றாத ஒரு விதத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை பரப்புவதற்கு உலகம் பூரா முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மார்க்கத்தை மதத்தை பரப்புவதற்கு எங்கெங்க வரைய நாடுகள் இருக்கின்றனவோ அந்த வரைய நாடுகள் யூதர்களுடைய மிகப்பெரிய முயற்சி பங்களாதேஷில இந்தோனேஷியால அதே மாதிரி ஆப்பிரிக்க உள்ள எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள்ல நூற்று மிஷனரிகள் முயற்சி செய்றாங்க இஸ்லாமியர்களை மதம் மாற்றணும் பணத்தை காட்டி செல்வத்தை காட்டி வேற ஏதாவது காட்டி இஸ்லாமியர்களை மதம் மாற்றுவது தான் அவர்களுடைய பெரிய திட்டம் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அந்த திட்டத்தில் உள்ளது தான் சமீப காலத்தில் அவர்களுடைய மூதாவியர்களுடைய வழக்கமே என்ன முஸ்லிம்களுக்கு பழி இஸ்லாமிய மீது ஏதாவது வீணான படியும் காலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் நல்லா இருந்து பேசணும் அமெரிக்காவுடைய பெரிய ஒரு தொடர்பு இருக்குது பெரிய ஒரு நல்லம் இருக்குது எப்படியாவது அதை இல்லாமல் போட்ட சதித்திட்டத்தில் இஸ்லாமியர்கள் மீது போட்ட பலி இரண்டையும் அவங்க திட்டம் போட்டு செய்தது எந்த அளவுக்கு மாதம் பதினைந்தாம் தேதி கொஞ்சம் பேசியிருக்கிறார் அவர் நடந்தாரணம் மிகமுள்ளும் <todHere with Radiance Bernardina> அவர் வெறும் சந்தேகத்தின் பேரிடர் சொன்னார் என்று சொல்லி லண்டனுடைய பத்திரிகை அதே மாதிரி இண்டிபென்டென்ட் பத்திரிகை இந்த இரண்டு பத்திரிகைகளையும் வெளிவந்தது அக்டோபர் மாதம் பதினைந்தாவது திகது மேலான பெரியார் கடையை கணவான் கரேஷர்களே உலகத்துல முஸ்லீம்கள் பொருளாதாரத்துல முன்னேறி இஸ்லாமிய அமைப்புல நபியுடைய பின்பற்றுவதில் முஸ்லீம்கள்கிட்டையை கொண்டும் ஒரு வகையில உலகிய அடிப்படையில அலமது இல்லா பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் எப்படியாவது முஸ்லீம்களின் மீது தப்பான எண்ணத்தை போடணும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு செய்த சதித்தான் அந்த சென்றார் மக்கள் ஒன்று கூடி நாங்க ஆட்சியாளர் கூட அங்க முக்கியமான நிலைமை சரியில்லை பாகிஸ்தானுடைய சிச்சுவேஷன் சரியில்லை நீங்க வைக்காதீங்க நாங்க வளமையா வைக்கிறது எங்களுக்கு உங்களோட உதவி தேவையில்ல அல்லாவுடைய உதவிக்குமா வச்சாங்க பரிபூர்ணமா நாலு நாள் அந்த அதுக்கு நாங்க போய் இந்த மாதம் எட்டாம் தேதி தான் வந்தோம் வார வழியில உசாமா சம்பந்தமான ஒரு புக் அதே மாதிரி முகமது முல்லாஹர் சம்பந்தமான புக் அது இல்லாம பாகிஸ்தான் வெளியாகக்கூடிய பல பத்திரிகைகளுடைய பேப்பர்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் அதுல பார்த்தோம்னு சொன்னா ஆப்கானிஸ்தானுடைய முகமது குறிப்பிடுகின்றார் இந்த நாட்டில் ஆப்கானிஸ்தான் வைத்தே அவருக்கு நாங்கள் தண்டனை கொடுப்பதற்கு தயார் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே நாங்க கேள்விப்படுறோம் இன்டர்நெட்ல இழிவான முறையில் வார்த்தை அவர் எங்களுடைய விரோதி என்று உலகத்திற்கு பறைசாற்றியவர் உசாமா பின் அவர் சாதாரணமானவர் அல்ல மேலான பெரியார்களே கனவான்களே கொரான்ல வருது ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள் மூன்று உடைக்குதல் பாடுபடுதல் இரண்டாவது மூணாவது அல்லாஹுடைய ஜீனுக்காக செய்திருக்கிறார்கள் الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله ார்கள உடையப்பு அவர்களுக்கு கூறுகின்ற அருள்வான் என்னுடைய பொருத்தம் இருக்கின்றது கேங்கில் இருபதாக அல்லாஹ் குர்ஆனை கூறுகின்றான் அல்லாஹ்வுடைய கிருபையால உஸாம் பின் லாதன் இந்த மூணு வேளையும் செய்திருக்காரு ஆரம்ப காலத்துல ஈமானுக்காகவே பாடுபட்டாரு இரண்டாவது அவர் இன்ஜினியரிங் படித்தது அமெரிக்காவுல அவரை படிக்க வெச்சி அவரை அனுப்பிยะதே அமெரிக்கர்கள்தான் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்தியல சண்டை நடந்து கொண்டிருந்த வேளையில ரஷ்யாவுக்கு பாதகமா ரஷ்யாவை மட்டம்தற்றதற்கு உஸாமாவை அமெரிக்கால இருந்து பாடுபட்டார் அவர் அப்படி சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பின்னால சவுதியில் இருந்து அவர் திருப்பி அழைப்பப்பட்டார் அதனால செய்தி என்ன சென்றார் ஆப்கானிஸ்தானுக்கு வந்தார் ஏன் உலக திரவிய நாடு இல்லையா மேலான பெரியார்களே கணவாங்கனே சகோர்களே எமெரிக்கர்களான அனுப்பட ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை பேச்சுவார்த்தைகளை நடவடிக்கைகளை பார்த்து அவர் பார்த்தாரு உலகத்தில் இஸ்லாம் இந்த நாட்டில தான் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாள் ஒரு ஜமா வந்து சொன்னார்கள் நீங்க நபியுடைய காலத்தில் உள்ள சகாபாக்களை பார்க்கணும் தான் ஆப்கானிஸ்தான் உள்ள சில வயசாரிகளை பார்த்துக்கோங்க ஆப்கானிஸ்தான் உள்ள சில வயசாரிகளை பார்த்தா தகாபாக்களுடைய ஞாபகம் பக்குவம் பெணிதல் சில வயசானிகள் இருக்கிறாங்க கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்கரை கனவான்கரேஷ் அவர்களே பழி சுமத்துமத்தப்பட்டவர் என்று சொன்னால் அவர் கூறுகின்றார் எங்கட வாப்பா அதாவது பின் என்று சொன்ன மகன் உசாமா பின் லாதன் உடைய மகன் உசாமா சரி ஏதோ சிங்களவர்கள் அந்த இப்ப எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க பேசிக்கொண்டிருக்க போது வந்ததாம் பின் அவனுக்கு அரபி தெரியாது அதனால டஸ்ட்பின் அதாவது ஊட்ட கொட்டு அந்த குப்பை அதிலிருந்து வந்தது தான் பின் பின்னு அரபி இதில் பார்த்தாலும் சரி முழு சகாபாக்களிடம் பெயர்கள் எடுத்துக் கொண்டு வந்தா இன்னாருடைய மகன் இன்னார் ராஜனுடைய மகன் உசாமா அவர் கூறுகின்றார் என்னுடைய வாப்பா மரணிப்பதற்கு முன்னால எங்கள முழு பெமிலியை கூப்பிட்டு எங்கள முழு பெமிலிக்கு ஒரு கோடி இருபது லட்சம் டொலர் தந்து சொன்னார் நான் மொத்தானாலும் பரவாயில்லை வெகு விரைவில் மகதி ஆணையர் சராட்சா வருவாங்க அவங்க வந்ததற்கு பின்னால அவர்களுக்கும் யூனர்களுக்கும் மத்தியில் எங்களுக்கும் யூனர்களுக்கு மத்தியில் பயங்கரமான ஒரு ஜிஹாஜ் நடக்கும் அந்த ஜிஹாது பாவிக்கணும்னு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவருடைய வாப்பா அவரே எழுதுறாரு அவரே எழுதுறாரு வாப்பாவும் நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம் மகிழ்வு தொழுகையை அக்சார சொல்லுவோம் இந்த மூன்று புனிதங்களை மூன்று புனிதங்களை நிர்மாணம் செய்யக்கூடிய பொறுப்பு பில்லாதன் கம்பெனிக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்து ஹரத்துடைய புனர் நபவியுடைய பொறுப்பு இன்னும் அவர் இருக்கிற சமீபத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு அவர் கோடி நுழர் கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய சகோதரருடன் யுத்த வேண்டி மேலான பெரியார்களே கணவான்கே சகோதரே உசாமாவுக்கு என்ன அவர் அந்த ஆப்கானிஸ்தான் வந்து அந்த மண்ணில அந்த குடிசைல அந்த காஞ்ச ரொட்டி தொண்டுகளை ஈக்க படங்களை சென்று கொண்டு இருக்கணுமா அவர் உள்ளவர் மல்டி மில்லியனர் அவர் தேவைப்பட்ட பெரிய பெரிய பிளஸில் அவரால் வாழையிலும் எதற்கு வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய ஜிஹாத் இது மிகப்பெரிய ஜிஹாத் உசாமாவை சுத்தி கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் அரபிகள் ஈர்க்கிறாங்க உசாமாவை சுத்தி பாகிஸ்தான் உள்ள ஒரா சொன்னாரு தாலிபான் நினைச்சா கூட உசாமாவை அரபிகள் இருந்து அரபிகள் ஜிஹாது ஜிஹாது சந்தர்ப்பமே கிடைக்காது என்று சொல்லி வந்து பதினாயிரத்திற்கு மேற்பட்ட அரவிகள் ஜிஹாதுல கலந்து கொள்ள தயாராக இருக்கிறாங்க மேலான பெரியார் களே சகோதர்களே ஜிஹாத் ஜிஹாது தான் எந்த அளவுக்கு சொன்னா குறைந்த பட்சம் எங்கள உள்ளத்தில ஜிஹாது செய்யணும் அல்ல உடைய பலரை என்ற ஒரே ஒரு தடவை மூட்டாவதற்கு முன்னால ஒரு தரவை கூட ஆசை வரலாற்றி நாங்க முன்னாபிற்குறிப்பிட்டிருக்கிறார்கள் மன் মাৎকা ولم يغزو ولم يحدث به نفسه مات لا شعبه من النفاق ورال الله உடைய பாதிர জিহাদ செய்யவும் இல்ல জিহাদ செய்யவும் என்ற உணர்வு கூட அவருடைய உள்ளத்துல ஒரே ஒரு தம கூட ஏற்படல அவ நிफाತನதோடு மௌட்டா போனார் என்ற நபி அவர்கள் கூட இருக்கின்றார் மேலானகோர்களே இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பம் அரபிகள் முதலாவது ரஷ்யர்கள் இரண்டாவது எமிரிக்கர்கள் மூணாவது ரஷ்யர்களுடன் நடந்த அந்த சண்டையில நான் நடந்து கலந்து கொண்டேன் இப்பொழுது நடக்கக்கூடிய சண்டை இது வெளிரங்கத்தில் எமிரிக்கர்களுடன் இருந்தாலும் உள் நடக்கூடிய சண்ட முழுனமியும் கையில தான் இருக்குது அவன் நினைக்கிறவர்கள் சாதிக்கலாம் அதனால வெளிலங்களுடன் இருந்தாலும் நடக்கக்கூடிய யுத்தம் யூதர்களுடன் அவர் பெருமப்பட்டு கூறுகின்றார் நான் ரஷ்யாவுடன் ரஷ்யர்களுடன் யுத்தம் செய்து சேன் இப்போது இது இந்த ஜிஹாது இது அமெரிக்கர்களும் யூதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஜிஹாத் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே கடைசி காலத்துல யூதர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பயங்கரமான சண்டை ஒன்று நடக்கும் அதற்கு அல்லா கிரௌண்ட சமைக்கிறானோ தெரியாது மத்தியில் தபாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும் மூல உலக மக்களும் அந்த சப்தத்தை கேட்பாங்க அந்த நேரத்தில் கையை பிடிச்சு இஸ்லாமியர்கள் பையா செய்வாங்க அதற்கு பின்னால்தான் யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கும் இதுக்காவது எப்படிக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு வேணுமே அல்லாஹ் இந்த ஏதோ ஒரு ஏற்பாடு செய்யறது மாதிரி தெரிகின்றதுல பதினோராவது ஜூஸ்ல இப்படி ஒரு ஆய கொண்டு வருது இந்த ஆயத்திற்கும் இந்த வேல் ட்ரேட் சென்டருக்கும் சம்பந்தமானு சொல்லி சிலர்கள் சமீபத்துல இது அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் சரிய அந்த ஆயத்திற்கும் இந்த சம்பந்தம் இல்லை நபியுடைய காலத்தில் ஒரு பள்ளியை கட்டி சொன்ன நாயகமே நீங்க வந்து ஒரு பள்ளியை கட்டினாங்க அடிப்படையில கட்டப்பட்ட அந்த பள்ளியில தொழில் தான் தவிர இந்த சந்தேகக்காரர்கள் இந்த முனாஃபுண்களுடைய பொருத்தம் இல்ல ஆக அவர்களுடைய சம்பந்தான் அதற்கும்பதாவது நோம்பாக இருந்தாலும் சரி பெருநாளாக இருந்தாலும் சரி அரபமாக இருந்தாலும் சரி இந்த ஆங்கிலேயர்களுடைய கணக்கைகள் தேவையே இல்லை எங்களுக்கு புற கணக்கு தான் அதனால புறக்கணக்கில் பார்த்தா இது ஒன்றுமே சரி வராங்க மேலான பெரியார்கரையான மார்கரே சகோக்களே ஆஹா அங்க நடந்து கொண்டிருக்கின்ற முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை எப்படியாவது மலைய நாக்கி செய்தியை தான் முழு உலகத்திற்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய கிருப்பையினால இவங்க செய்தி பரத்துற மாதிரி இல்ல அல்லாவுடைய உதவிய அவங்க கண் கண்டுகொண்டு இருக்கிறாங்க இந்த அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அந்த ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் முகம்மது முல்லா உமர் அபத்தி நாம் போன வேலையில அங்குள்ள முக்கியமான ஒரு ஆடி சொன்னார் முஷார ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் முஷஹப் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால முக்கியமான உளமாக்கனுடைய ஒரு குரூப் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு உளமாக்கல் போயிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு மிக முக்கியம் ஒவ்வொரு ஆலிமும் இரண்டாயிரம் மூவாயிரம் மாணவர்களை வைத்து மதரசா நடத்தக்கூடிய பெரிய பெரிய மதரசாவுடைய பிரின்சிபல் மார் போன வேலையில இந்த முகமது முல்லா உமரை சந்திச்சு முகம்மத் முல்லா உமர் வந்தவங்களுக்கு கொடுக்கிற கிப்ட் பிஸ்தோல் தான் கொடுக்கிறாரா ஏதாவது ஒரு தவறு சரீரத்திற்கு மாற்றமா நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எது தவறாக இருந்தாலும் சரி உடனடியா நான் ராஜினாமா செய்வதற்கு தயார் மேலான பெரியார்கரே கனபான்கரே சகோக்கரே அந்த உணம் ஆண்டு நான் மதுரஸ்தால ஊதி கொண்டிருந்தேன் அந்த வேலையில தான் ரஷ்யர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் எத்தனையோ அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தாங்க பல நூற்று கணக்கான உளமாக்களை கூட செஞ்சாங்க இந்த தாலிபான்ல இருக்கிற அதிகமான அந்த போர்சஸ்கள் உளமாக்கள் தான் பாகிஸ்தான்ல படிச்சு வெளியேறியும் நூற்றுக்கணக்கான உளமாக்கலை கொண்டாங்க அதே மாதிரி நூற்று கணக்கான பெண்களுடைய கற்புகள் சூறையாக்கப்பட்டது அந்த வேலையிலும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள பெரிய அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தாங்க முகமது முல்லா அமர் குறிப்பிடுகின்றார் நான் என்னுடைய ஒரு கூட்டாளியோடு மதரசாவுக்கு வெளியில வந்து இன்னொரு மதரசாவுக்கு போய் அங்கு ஓதிக்கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து நான் சொன்னேன் எங்க சேப்புல ஒரு ரூபா காசு கூட இல்ல ஆப்கானிஸ்தானுடைய பணம் ஒரே ஒரு கூட இல்ல மக்களும் வச்சு கூப்பிட்டு பதினைந்து மாணவர்கள் தயாரானது தான் பாலிபான் ஒரு மாணவன் பாலிபான் மாணவர்கள் பதினைந்து மாணவர்கள் இவன் என்ன நினைக்கிறான் எப்படியாவது எங்களுடைய ஆயுதத்தை கொண்டு இவங்களை அழிச்சிடலும் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே சில வருடங்களுக்கு முன்னால இஸ்லாம் என்ற பெயரை தவிர வேற ஒன்றுமே இல்ல ஈராக்ல அங்கோட மோசமான இஸ்லாமிய நாடுகள் சப்போர்ட் பண்ணினாங்க ஆனா மேலான பெரியார்களே கனவான்களே அவர்களே ஆப்கானிஸ்தான் அமுல்படுத்தப்படுது ஆண்கள் கட்டாயமாக தாடி வைக்கணும் எங்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு வைக்கிறது கல்வி ஆண்களுக்கு வேற வயது வந்த பெண்களுக்கு வேற நூற்றுக்கு நூறு சட்டம் அமுல்படுத்தக்கூடிய ஒரு நாடு வீரான பெரியார் அரபு நாடுகள் கூட சும்மா காட்டிக் கொண்டிருக்கிறாங்க எங்கேயாவது வெளிநாட்டுல இருந்து சிறிலங்கால இருந்து பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து யாராவது என்ன செஞ்சிட்டாங்க போதை பொருளை கடைசிவிட்டாங்க அல்லது திருமணம் முடிச்சோட்டவங்க செஞ்சிட்டாங்க அல்லது கொலை செஞ்சிட்டாங்க எல்லாத்துக்கும் முன்னால பகிரங்கமா மக்களையும் இடம் ஆயிஷா பள்ளிக்கு பக்கத்தில் இடம் இருக்குது ஜிக்டாரையும் பெரிய ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்துல பண்ணி என்ன செய்வாங்க கழுத்த வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்க சாதாரணமான ஏல மக்கள் செஞ்சா தான் தந்தன மறுமுனையில் அவங்க ரில அட்டகாசம்ளப் வச்சிருக்கிறூற்று கணக்கான குதிரைகளை வாங்கி விட்டுறாங்க இன்னும் உலகத்தில் என்னென்ன பாதகங்கள் தவறுகள் இருக்கிறதோ அந்த அத்துணை தவறுகளையும் அந்த செய்யறாங்க ஆனா அதை பார்க்கறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு அவங்களுடைய தன்னனை கொடுப்பதற்கு யாருமே அந்த தயார் இல்லை அப்பாவிகள் தவறு செஞ்சா உடனே தன்னுடைய கொடுக்கப்படுது கைவிட்டப்படுது வேற தவறுகள் நடந்த உடனடியாக நிறைவேற்றப்படுவது ஆஹ் அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்தா சிறப்பும் அதை விட சிறந்தது அல்லாஹுடைய நிறைவேற்றப்படுவது மேலான பெரியார்களே கணவானிஸ்தான் சட்டம் அமுல்படுத்தப்படுது அதனால தான் இவன் பெரிய திட்டம் இது அப்படியே கொஞ்சம் வேகமா இருக்கிறாங்க சூடான் சரியாவுடைய சட்டம் அமுல்படுத்தப்படுது மக்களை அடித்துக் கொண்டிருக்கிறாங்க முன்னால பதினொன்றுக்கு பின்னால அமெரிக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய தொகை ஒன்றுக்கு நாலு மடங்கு அதிகரிச்சிருக்க இந்த இருபத்தஞ்சுக்கு எங்க செய்தியில சொன்னாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய தொகை ஒன்றிலிருந்து நாலு மடங்கு அதிகரிச்சிருக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் ஒரு ரூமுடைய அளவுக்கு ஒவ்வொரு தூண் பத்து மாடி கட்டிடத்தை சாதாரணமான ஒரு பிளைட் கொண்டு அடிக்கலுமா இது அல்லாவுடைய தாக்கல் இது அல்லாவுடைய சக்தி அல்ல அடிக்கடி காட்டுறது இல்ல எப்பயாவது காட்டுவான் என்னுடைய சக்தியை பார்த்துக்கோங்க என்னுடைய குதிரத்தை பார்த்துக்கோங்க மேலான பெரியார்கள் ஏற்பாடு பல குழந்தைகள் உதவி அடிச்சு அந்த கீழே ஒழுந்து அதில் இருக்கக்கூடிய கன்ஸ் இவங்களை கடைசியில் எந்த அளவுக்கு முப்பத்தி ஐயாயிரம் பிட் உயரத்தில் போகக்கூடிய பல விமான விட்டு அவங்க அடிச்சு கீழே புரிஞ்ச அந்த பொடியை எந்த அளவுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் வெடிக்காதது மேலான பெரியார்களே கனவாங்கரே சகோதர்களே அதை விட ஆச்சரியம் அவனு நினைக்கிறாங்க பாறைவனங்களும் தண்ணிக்கு சரியான கஷ்டம் அவங்கள அந்த மலைப்பாறைகளை உடைச்சு தண்ணி எடுக்காது இவன் மேலிருந்து போடுறான் மிசைல்களை அந்த கல் பாறை எல்லாம் முடிஞ்ச போது ஊட்டுக்கன் வெளியில வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் உதவி செய்கிறான் ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சுள்ளைல இருந்த போடுற மிசை அதிகமான வெடிக்காம அதை பல இடங்களில் ஆறு கோடி டோலருக்கு என்று அதில் உள்ள அந்த டெக்னாலஜி எடுக்கணும் அதில் உள்ள தொழில்நுட்பத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒப்பாங்க மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முக்கியமான ஒரு உச்சியில் இருந்தா கூட தாலிபான்கள் அதிகமான வாரிபர்கள் ஒரு ஆள் சொல்வாராம் நான் குரானோதரே நீங்க கேட்டுக் கொண்டிருக்கீங்க அவர் குரானோதுவாரு அடுத்தவர் கேட்பாரு அடுத்தவர் குரானோதர் இவர் கேட்டுக் கொண்டிருப்பாரு அவங்களுக்கு நோக்கலில் ஜியாஜி செய்த அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை இந்த திராமிய சரித்திரத்தில் பதில நடந்ததுமதானுடைய மாதத்தில் மக்காவு வெற்றி கொண்டது நடந்தது வெறும் ஒரு செய்தியை செய்றாங்க ஒன்னும் கொஞ்சம் அவங்க சித்திகளை விட்டு ஒது போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த விரோதிகள் எல்லாம் உண்மையான நம்பிக்கையோடு அவர்களுக்கு உதவி செய்து இருக்கிறான் அந்த ரஷ்யாவுடன் நடந்த சண்டையில மலக்கு மார்களை கண்ணால் கண்டோங்க அந்த முஜாஹிதீன்கள் ரஷ்யாவுடன் சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல இமாம் சாப் காலையில சுபகத்து போய் கொண்டிருக்கிறாப் அவங்களே மலைக்குமார்கள் இறங்கி கொண்டிருந்ததை பார்த்தேன் ஆனா ஷரியாத்துடைய அடிப்படையில இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹுடைய கிருப்பையான வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லா நிச்சயமா அவர்களுக்கு உதவி செய்வான் ஆனா அல்லாஹ் உதவி செய்யறது அவசரப்படுறதில்ல ஆத்திரப்படுறதில்ல வேகப்படுறது இல்ல அல்ல அமைதியாக தன் உதவி செய்வான் அன்னைக்கு ஸ்ரான் எல்லா சதித்திட்டங்களை தீர்த்து அவனுடைய லாஸ்ட் முழு நதிய நடுவுல அல்லாஹு மேும்ிட்டிங்களை போட்டு உலகத்திற்கு பரிசாத்தி பயங்கரவாதம் மிக முக்கியமான ஒரு பரவலான கடமை புலித போர் என்று சொல்லப்படுகின்றது பொது மக்களுக்கு அல்லாவுடைய அமைதி அல்லாகும் அவன் இருந்து குண்டுகளை நூற்றுக்கணக்கான்கள் பல ஹெலிகாப்டர்களை கொண்டு சில விமானங்களை கூட தாக்கி இருக்கிறாங்க தைரியம் இல்லாம மேலால் அடிச்சு கொண்டிருக்கிறான் மேலும் பெரிய சாதகமா வெளியாக்கிக் கொண்டே இருக்கணும் எங்களால் முடிந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யணும் ஒரு உமர அழிச்சிட்டால் வந்துருவாங்கமான ஒரு நண்பர் அவனுடைய திட்டம் அல்லாஹுடைய உதவி வருவதை தடை செய்யும் முறைப்படி வாழுகின்ற வரைக்கும் அல்லாஹு உதவிய அவர்களால் தடை செய்யலாது அல்லாவுக்கு பெரிய யுத்த கப்பல்கள் தேவையில்லை போர் விமானங்கள் தேவையில்லை இந்த பெரிய பெரிய மிசைல்கள் தேவையில்லை அன்னைக்கு காமத்துள்ளா அழிக்க வந்தது யானை படை அவ்வளவு பெரிய யானை படையை எதிர்கொள்வதற்கு அல்லா அனுப்பியதுபாபில் என்ற பறவை சின்ன சிட்டு குருவி குருவி அந்த குருவியுடைய வாயில் இருந்தது கல்லு கொண்டை கடலுடைய அளவுக்குள்ளே கல்லு அந்த கல்லை வைத்து முழு யானை படையை அல்லாஹு நபிய உங்க எதிர செய்யக்கூடிய வேலையில முழு பக்காவாசிகளும் பலர்கள் குதிரை வீரர்களை பிடிச்சு நவிய எங்கு கண்டாலும் கொலை செய்யணும் அதற்கு பல பணம் தருவதாக வாக்களித்தார்கள் நபிய பாதுகாப்பதற்கு அல்ல பாதுகாத்தது ஜிலந்தி வலைய வச்சுத்தான் நம்ம பாதுகாத்தான் பி அவங்க இருந்த குகையில சிலந்திய வச்சு வலைப்பின் வச்சு சிலந்தி வர கட்டிருக்கு இதற்குள்ள இந்த காப்பிர்கள் இந்த யூதர்கள் பயத்தை போடுவதற்கு அல்லா போர் விமானங்களை யுத்தங்களை மிசைல்களை பாவிக்கல அல்ல பாவிச்சிக்கிறது வெறும் பவுடரை பாவிச்சிக்கிறான் ஒரு மண்ணை தான் பாவிச்சுக்கிறான் தூசியத்தான் பாவிச்சு அவசரமா போறது சொல்றா நிலைக்கு எல்லாத்தையும் வர முடியாத அளவுக்கு அல்லாஹ் கல்வள பயத்தை போட்டுட்டான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரி பின்பற்ற பின்பற்றதில்லை அவர்களுடைய நடை நாங்களை நேரான வழியை காட்டுக்கு நீங்கள் சுகாதாக்களுடைய வழி ரயில் மக்தூபி அலேஹிம் வளர்த்தாலே உன்னுடைய கோபத்திற்கு உள்ளான இந்த யூதர்கள் அல்ல வழி போன கிறிஸ்தவர்கள் அல்ல ஒரு நாளைக்கு பருந்து தொழுகையில் பதினேழு தடவை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா இங்கும் எங்களை உடுப்பமாத்துவதற்கு நாங்க தயார் இல்ல எங்கட புள்ள குட்டிகளுடைய உடுப்பமாத்த நாங்க தயார் இல்ல எங்க விசேஷ வைபவங்கள் கலாச்சாரங்களை சம்பிரதாயங்களை இல்லாமலாக்குறதுக்கு நாங்க தயார் இல்ல ஆனா வாயால சொல்லி இருக்கிறோம் யூதர்களுடைய வழி அல்ல கிறிஸ்தவர்களுடைய வழி அல்ல மேலான பெரியார்களை கணவான்கரை சகோகர்களை செஞ்சு காட்டணும் அவனுடைய வழி தேவல்ல எங்களுடைய நபியுடைய வழி பரிசுத்தமான வழி தூய்மையான வழி இஸ்லாமிய வழியை நாங்க பின்பற்றி நடந்தோம் என்றால் மேலானிய முறை குணங்கள் சீராகணும் நடவடிக்கைகள் குழந்தை வளர்ப்புகள் நாங்க பூரணமான முஸ்லிமாக ஆகி துக்கே தோமண்டா அல்ல எங்கட கைகளை வெறுங்கையா ஆக்கமா தான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோள்களே அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தோக்கி செய்வானா ஆகவே அல்லா நம்முடைய பாங்குளை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாங்குலை மன்னிப்பாயாக நம்முடைய உட்கார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பாங்குளை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு சேவாயாக உன்னுடைய அனைத்து கட்டளைகளை எடுத்து நடக்க உதவி சேவாயாக உன்னுடைய நபியுடைய சுண்ணத்தில் விருப்பத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக அது அல்லாத யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி வைப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக விசேஷமாக ஆப்கானிஸ்தான் உள்ள அந்த முஜாஹிதீன்கள் உதவி செய்வாயாக பிலஸ்தீன் காஷ்மீரிலே உள்ள முஜாஹிதீன்கள் உதவி செய்வாயாக அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் உதவி செய்வாயாக பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குதிரத்துகளை காட்டிவிடுவாயாக வல்லுமைகளை காட்டிவிடுவாயாக அந்நியவர்களுடைய படங்களையும் சக்திகளையும் இல்லாமல் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இன்னும் அதிகமா பலத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக அவர்களுடைய பாதங்களை உறுதியாக்கி வைப்பாயாக அவர்களுடைய கஷ்டங்களையும் அறிவுகளையும் யார் யாரெல்லாம் சேர்த்துக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக